प्रपन्न तोत्र वेत्रैक पाणये, ज्ञान मुद्राय कृष्णाय गीता कृष्णा दुहे नम संजय उवाच इर्जुनम वासुदेवस्तो स्वकम् रूपं दर्शया दर्शयामास भूय आश्वासयास चीतमेनम भूत्वा புன சௌமியபுர் மகாத்மா சஞ்சயர் சொல்லுகிறார் திருதராஷ்டிர மகாராஜாவின் இடத்துல வாசுதேவ அர்ஜுனம் ததா உக்துவா இத்தீன்னு முதல்ல இருக்கு ஈத்தி அர்ஜுனம் இவ்வாறு அர்ஜுனனை நோக்கி வாசுதேவன் பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் விஸ்வரூபத்தை காட்டி அருளிய ஸ்ரீகிருஷ்ணன் இவ்வாறு உபதேசத்தை செய்த பிறகு பூயகா ஸ்வகம் ரூபம் தரிசையாம் ஆச மறுபடியும் தன்னுடைய வடிவத்தை காட்டி அருளினார் விஷ்ணு ரூபத்தையும் ஸ்ரீகிருஷ்ண ரூபத்தையும் மறுபடியும் காட்டி அருளினார் அதாவது விஸ்வரூபத்திலிருந்து விஷ்ணு காட்டி அனுகிரகம் செய்தார் அது மாத்திரமில்லை ஏற்கனவே நான் இந்த இதுக்கு முதல் ஸ்லோகத்தில் பார்த்த மாதிரி பயந்து போயிருக்கின்ற இவனை இவனைனா இந்த அர்ஜுனனை ஆசுவாசையாம் ஆச ஆசுவாசப்படுத்தினார் அவனுடைய துக்கத்தை போக்கினார் அவனுடைய நடுக்கம் பயம் இவற்றையெல்லாம் நீக்கினார் அவனுக்கு அ அப்பா அடான் இருக்கும் இல்லையா அந்த கோர ரூபத்தை பார்க்குற போது மனசு எப்படி தவிச்சிருக்கும் நம்ம படிக்கிற போது தெரியாது அப்பப்போ நம்ம வாழ்க்கையில் சில நிகழ்ச்சிகளை அனுபவிக்கிற போது தான் நமக்கு தெரியும் அதை நினைவுபடுத்திக்கிறது கூட கொஞ்சம் கடினம்தான் அந்தந்த நேரம்தான் அந்தந்த அனுபவங்கள் புரியும் சிலதெல்லாம் ஆக ஏனம் பீத்தம் ஆஸ்வாசையாம் ஆசை இதெல்லாம் படித்து வச்சுக்கிறது எதுக்குன்னா அந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் வரும்போது இந்த மாதிரி ஸ்லோகங்கள்லாம் நமக்கு ஞாபகத்துக்கு வரும் அப்போ நம்முடைய மனசை நாம் செறிப்படுத்திக்கலாம் அதுக்காகத்தான் முன்கூட்டியே படிக்கிறது எதிரதா காக்கும் அறிவினார்கில்லை அதிர வருவதோர் நோயினர் திருவள்ளுவர் ஆக எப்படி வாழ்க்கையில் எல்லாருக்கும் துன்பங்கள் வரத்தான் செய்கிறது அப்படி துன்பங்கள் வரும்பொழுது அதை எதிர்கொள்வதற்கான மன ஆற்றலை எப்பொழுதும் நாம் தயாராக வைத்து கொண்டிருக்க வேண்டும் எப்படி தீயணைப்பு படை தயாராக இருக்கிறதோ விபத்து ஏற்பட்டால் உடனே ஓடி வந்து அணைக்கிறார்களோ அது மாதிரி வாழ்க்கையில் பலவிதமான அம்சங்களுக்கு அது புறத்துலையாக இருக்கட்டும் எக்ஸ்டர்னலாக இருக்கட்டும் இன்டெர்னலாக நாம் எப்பவுமே தயாராக இருக்கணும் நாம் நன்றாக இருக்கிற போதே காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ளு சொன்ன மாதிரி மூச்சு காத்திருக்கிற போதே இறைவனை துதித்துக்கொள்னு அர்த்தம் அது மாதிரி வாழ்க்கையில் பயப்பட வேண்டிய சமயங்கள் வரும் நடுங்க வேண்டிய சமயங்கள் வரும் வாழ்க்கையவே முடிச்சுக்கலாமான்லாம் கூட தோணும் ஆனால் அதுக்கு முன்னால் அதை வாழ்க்கையை பற்றின ஒரு தெளிந்த அறிவோடு இருந்தோமான வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையும் நாம் எதிர்கொள்ளலாம் எதையும் தாங்கும் இதயத்தோடு இருக்கலாம் ஆனால் அதர்மம் பண்ணி எதையும் தாங்கும் இதயத்தோடு இருக்க முடியாது அது சமூகத்துக்கும் கெடுதல் தனக்கும் கெடுதல் தர்மத்தை பண்ணுறவனுக்கு தான் மனோபலம் வரும் ஈஸ்வர பக்தியையும் தர்மத்தை கடைபிடிக்கிறவனுக்கு தான் மனோபலம் வருமே தவிர ஈஸ்வர பக்தி இருந்தாலும் அதர்மத்தை பண்ணினா அவனுக்கு மனோபலம் கிடைக்காது பயந்துண்டுதான் இருப்பான் அவனும் உள்ளூரை ஈஸ்வர பக்தியும் இருக்கணும் தர்மத்தை கடைபிடிக்கிறது இருக்கணும் தர்மத்தை கடைப்பிடிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆகவே அர்ஜுனனுக்கு ஆசுவாசத்தை கொடுத்து எப்படி கொடுத்தாருனா சகா மகாத்மா அந்த மகாத்மா விஸ்வரூபத்தை காட்டி அருளிய அந்த மகாத்மா புனகா சௌமிய வப்புகு பூத்வா ஆஷ்வாசியாம் ஆசை மறுபடியும் அந்த இனிமையான தெய்வீகமான உள்ளத்தை கவரக்கூடிய அந்த வடிவத்தை உடையவராக அந்த சௌமிய பூத்வா புனகானா மறுபடியும் சௌமிய வப்புகுன்னா என்ன அர்த்தம் இனிமையான மென்மையான தெய்வீகமான அன்பே உருவான அந்த அமைதியான வடிவத்தை காட்டி அருளி அச்சப்பட்டு இருக்கின்ற அர்ஜுனனை ஆசுவாசப்படுத்தினார் என்று சஞ்சயர் விருப்பு வெறுப்புகளையெல்லாம் அறிவால் வென்ற சஞ்சயரானவர் சஞ்சயர் சொல்லுக்கு அதுதான் பொருள் சொல்லியிருக்கேன் விருப்பு வெறுப்புகளை வென்றவன் சம்மக்கு ஜித்தவான் நன்றாக வெற்றி கண்டவன் ராகத்வேஷ் எவரால் தன்னுடைய உள்ளத்தில் இருக்கும் விருப்பு வெறுப்புகள் நன்கு வெல்லப்பட்டிருக்கின்றனவோ அவருக்குத்தான் சஞ்சயர்ன்னு பேர் ஆக விருப்ப வெறுப்பற்றவர்களுக்கு தான் இந்த நிகழ்ச்சி அப்படியே இன்னொருத்தருக்கு சொல்லவும் முடியும் அப்படி பகவான் விஸ்வரூபத்திலிருந்து சௌமிய ரூபத்தை காட்டி அருளினார் என்று சஞ்சயர் திருதராஷ்டிர மகாராஜாவுக்கு சொல்லுகிறார் இனி அடுத்த ஸ்லோகம் அர்ஜுனுடைய சொற்களாக இருக்கிறது அதற்கு பிறகு பகவான் மீண்டும் பேசுவார் நாளை தொடர்ந்து படிப்பதற்கு பகவானுடைய அனுகிரகத்தை பிரார்த்தனை செய்வோம் சஞ்சய உவாச்சு வாசுதேவோ ஆச்வாசம் மகாத்மா எல்லோருக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் மனமார்ந்த நல் வாழ்த்துக்கள் ஹரி ஓ தேனி வேதபுரி ஸ்ரீ சுவாமி ஓம்காரானந்தர் அவர்களுடைய கற்பவை கற்போம் என்ற தலைப்பிலான அருள் உரைகள்